அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து எஸ் இமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு எளிமை மதுரைக்கு தொடர்வண்டியில் வந்து இறங்கினார் ஒருவர் குறித்த நேரத்திற்கு முன்பே தொடர்வண்டி வந்துவிட்டதனால் அவரை வரவேற்க ஒருவரும் அங்கு இல்லை அவர் யாருக்காகவும் காத்திராமல் தான் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதிக்கு சென்று அறையின் திறவுகளை கேட்டார் ஆனால் அங்கிருந்தவர்களோ இந்த அறை தொடர்பண்டித்துறை அமைச்சர் ஒருவருக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு அதைத் தர முடியாது என்று மறுத்தார்கள் ஐயா அந்த அமைச்சரே நான் என்று அவர் கூறிய பிறகும் கூட அவர்கள் நம்ப மறுத்து அவரை உள்ளே விடவில்லை அவரின் எளிமையான தோற்றமே அதற்கு காரணமாக இருந்தது அமைச்சர் மதுரைக்கு வந்துவிட்டார் என்னும் தகவலை அறிந்து கொண்டவர்கள் அவரை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு வந்தார்கள் அவரை அரைக்கி உள்ளே விட இசையாதவர்களை அவர்கள் கடிந்து கொண்டார்கள் அவர்தான் லால் பகதூர் அவர் மிக பெரிய பதவியிலிருந்தும் தன்னை எளிமையாக வாழ்ந்து காட்டினார் எளிமையில் இருக்கும் பிரம்மாண்டம் ஆடம்பரத்தில் அடங்கியிருப்பதில்லை உலகில் உன்னதமான விஷயங்கள் எல்லாம் எளிமையாக இருக்கின்றன என்பதுதான் அதிசயம் நாமும் நம்முடைய வாழ்வில் எளிமையை பின்பற்றுவோம் நன்றி